பள்ளியில் செல்பவர்களாக இருந்தனர் அவர்கள் முதலில் தொழுகையை துவக்குவார்கள் தொழுது முடித்து எழுந்து மக்களை உள்நோக்குவார்கள் மக்கள் எல்லாம் தங்கள் வரிசையில் அப்படியே அமர்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு போதனை செய்வார்கள் வலியுறுத்த வேண்டியதை வலியுறுத்துவார்கள் கட்டளை எட வேண்டியதை கட்டளை இடுவார்கள் ஏதேனும் ஒரு பகுதிக்கு படைகளை அனுப்ப வேண்டியிருந்தால் அனுப்புவார்கள் உத்தரவிட வேண்டியிருந்தால் திரும்புவார்கள் மதீனாவின் ஆளுநராக இருந்த மறுவானுடன் நோன்பு பெருநாள் தொழுகையோ ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையோ தொடச் செல்லும் வரை மக்கள் இவ்வாறே கடைபிடித்து வந்தனர் மறுவான் ஆட்சியில் ஒரு நாள் தொடும் வந்தபோது திடலுக்கு வந்த போது உருவாக்கிய முன்பே அதில் ஏற முனைந்தார் ஆடையை பிடித்து இழுத்தேன் அவர் என்ன இழுத்தார் முடிவில் அவர் மேடையில் ஏறி தொழுகைக்கு முன்பே உரை நிகழ்த்தலானார் அப்போது நான் அல்லாஹின் மீது ஆணையாக நீங்கள் நபி வழியை மாற்றிவிட்டீர்கள் என்று கூறினேன் அதற்கு மறுவான் நீ விளங்கி வைத்திருக்கும் நடைமுறை மலையெறிவிட்டது என்றார் நான் விளங்காத இந்த புதிய நடைமுறையை விட நான் விளங்கி வைத்துள்ள நடைமுறை அல்லாஹுவின் மீது ஆணையாக மிகச் சிறந்ததாகும் என்று நான் கூறினேன் அதற்கு மறுவான் மக்கள் தொடுகைக்குப் பிறகு இருப்பதில்லை எனவே நான் தொடுகைக்கு முன்பே உரையை அமைத்துக் கொண்டேன் என்று கூறினார்